அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தர்மத்தினால்தான் சுகம் கிடைக்கும் குடும்பத்தில் கொண்டு முறையாக குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுல தான் வாழ்க்கையில் சுகம் இருக்கிறது என்பதை திருவள்ளுவர் பாயிரத்திலே அறத்தான் வருவதே இன்பம் அப்படிங்கிற வரியில் சொன்னார் அப்போ குடும்பத்தில் தொடர்ந்து சந்தோஷமா வாழ்கிறதுக்கு நிறைய தர்ம விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார் அதில் அடக்கமுடைமைங்கிறது ஒரு அதிகாரம் அதான் அடக்கமாக இருக்கிறதுங்கிறது ஒரு அறம் குடும்ப வாழ்க்கையில் பணிவோட அடக்கமாக இருக்கிறதுங்கிறது ஒரு அறமாக சொல்கிறது இந்த அடக்கங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குதுன்னு நேற்றைக்கே சொன்னேன் நம்மளை கட்டுப்பாடோடு வச்சுக்கிறது மனம் போன போக்கில் வாழாமல் இருக்கிறதுக்கும் அடக்கம்னு பேர் பணிவுன்னு பேர் நம்ம எவ்வளவு பணத்துலையும் படிப்புலேயும் அழகுலையும் புகழ்லையும் சிறந்து விளங்கினாலும் எப்போவுமே பணிவாக இருக்கணும் அப்புறம் இந்த புலநடக்கம் கட்டுப்பாடு ஒன்று தான் சென்ஸ் கண்ட்ரோலும் இருக்கணும் பேச்சில் கட்டுப்பாடு இருக்கணும் நமக்கு வரக்கூடிய மோசமான உணர்ச்சிகளை நமக்கும் சமூகத்துக்கும் கெடுதல் செய்யக்கூடிய உணர்ச்சிகளையெல்லாம் அறிவோட துணை கொண்டு நாம் கட்டுப்பாட்டில் வைக்கிறதுன்னு இப்படிலாம் இதுக்கு அர்த்தம் இருக்குது இன்னும் சுருக்கமாக சொன்னால் உடம்பு பேச்சு மனசு இதெல்லாம் தப்பான வழியில் போகாமல் அறிவுடைமையில் படித்தோம் இல்லையா மனம் போன போக்கில் போகாமல் இருக்கிறதான் அறிவுன்னு சொல்லி காயத்ரி மந்திரத்துக்கு நிகரான ஒரு குரலை சொன்னேன் ஏற்கனவே சென்றவிடத்து செலவிடா தீ தொரியி நன்றின் பால் உயிப்பது அறிவு நன்றின்பால் உயிப்பது தான் அறிவு அப்படி அறிவானது நம்மளை பல்வேறு விதமான அடக்க குணங்களை உடையதற்கு உதவி செய்யணும் அதனால் அறிவு நல்ல வழியில் போகணும் அதுதான் தப்பான வழியில் போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அடக்கமுடைமையை நாம் இப்போ எடுத்துக்கொள் அடக்கமுடைமை அடக்கத்தோடு இருக்கிறது ஒரு பெரிய புண்ணிய காரியம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு அதை கடைப்பிடிக்கணும் முதல் குரலுக்கு அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரருள் உயித்துவிடும் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடக்கம் ஒரு தர்மம் அறமானது அமரருள் அமரருள்னா தேவர் உலகத்தில் அமரர்களுக்குன்னா தேவர்களுக்குள் தேவர்கள் வாழ்கின்ற இடத்தில் இன்னொரு கோணத்தில் சொன்னால் எப்பொழுதும் இன்பத்தில்னு அர்த்தம் இன்பத்தில் உயிக்கும் உறுதியாக சேர்க்கும் இந்த உயிக்கும்ங்கிற சொல் மிகவும் சிறப்பானது உறுதியாக சேர்த்து விடும் இங்கே அடக்கமாக இருந்தோமானா இந்த உடம்பில் இருந்து உயிர் பிரிஞ்சதுக்கு பிறகு தேவலோகத்துக்கு போய் தேவர்களில் ஒரு தேவராக நாம் இருந்து இன்பமாக வாழ்வோம்னு ஒரு அர்த்தம் இங்கேயே அடக்கமாக இருந்தோம்னா அமரர்களுக்கு தேவர்களுக்கு என்ன சுகம் கிடைக்குமோ அந்த சுகம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த அடக்கம்ங்கிறதுக்கு மேலே நம்ம சொன்ன எல்லா அர்த்தத்தையும் எடுத்துக்கணும் அதாவது கட்டுப்பாட்டோடு வாழ்கிறது பணிவாக இருக்கிறது புலன்களையெல்லாம் கட்டுப்படுத்துறது பேச்சை கட்டுப்படுத்துறது சுருக்கமாக சொன்னால் தீய உணர்ச்சிகளை எல்லாம் அறிவினுடைய துணை கொண்டு கட்டுப்பாட்டில் வைக்கிறது எல்லாம் பொதுவாக எடுத்துக்கணும் இங்கே அடக்கம்ங்கிறது அதுக்கு மாறானதை சொல்கிறார் அடக்கமாக இருந்தே தேவ சுகத்தை அனுபவிக்கலாம் நிச்சயமாக அடங்காமல் இருந்தே இந்த பணிவு மனம் போன போக்கில் வாழ்ந்தானால் பேச்சில் அடக்கம் இல்லை புலன் அடக்கம் இல்லை நாவடக்கம் இல்லை இப்படிலாம் அடக்கம் இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்தாயே ஆனால் அந்த அடங்காமைங்கிற ஒரு பாவம் முதல்ல அடக்கங்கிற ஒரு அறம்னு சொன்னோம் அடங்காமைங்கிற அறத்துக்கு மாறான பாவமானது என்ன பண்ணோம்னா ஆரிருள் ஆரிருள்னு சொன்னால் நரகத்தில் எப்படி தேவலோகத்தில் போய் தேவர்களில் ஒருவராக இருந்து இன்பம் அனுபவிப்போமோ அதே மாதிரி நரகத்தில் போய் நரகத் துன்பங்களையெல்லாம் அனுபவிப்போம் உயி்த்து விடும் விரைந்து செலுத்தி விடும்ங்கிறார் உரையாசிரியர் உயித்து விடும்னா முதல்ல பார்த்தா உறுதியாக சேர்க்கும்னு அதே அர்த்தந்தான் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுடும் அது இங்கேயே அதை எடுத்துக்கலாம் இங்கேயே இந்த அடங்காமல் இருக்கிற பாப செயலானது என்னாகும்னா முதல்ல அது தெரியாது பின்னால் துக்கத்தை கொடுக்குங்கிற அர்த்தத்தில் சொன்னாலும் இங்கேயும் தனக்கும் சமூகத்துக்கும் வீட்டிலையும் எல்லாருக்கும் நிம்மதி இருக்காது நமக்கும் உண்மையான சந்தோஷம் கிடைக்காது ஆகவே அடங்காமை அடங்காத தன்மையானது அடங்காத தன்மையாகிய பாவச் செயலானது ஆர் இருள் இருட்டு ஆர் பெரும் இருட்டுன்னு அர்த்தம் இந்த பெரும் இருட்டுங்கிறது பெரும் துன்பத்தை சொல்லுகிறது பெரும் துன்பத்தில் நிச்சயமாக செலுத்திவிடும் அப்படிங்கிறது கருத்து கடோபனிஷத்து சொல்லுகிறது யார் விவேகத்தோடையும் அடக்கமான மனசோடையும் இருக்கானோ அதாவது தெளிவான உண்மையான பகுத்தறிவு இன்றைக்கு அப்படி சொல்ல வேண்டி இருக்கிறது உண்மையான பகுத்தறிவோடையும் அடங்கிய மனசோடையும் இருக்கிறவன் பரமபதத்தை நிச்சயமாக பரமபதம்னா பேரின் பதத்தை இங்கேயே அடைகிறான் அப்படிங்கிறது கருத்து பிரஷ்னோத்தர ரத்ன மாலிகான ஒரு புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் இருக்கு அறிவுடைய மக்களால் போற்றத்தகுந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் இயல்பாகவே பணிவோட இருக்கிறவன் அவனைத்தான் சிறந்த அறிவுடையவர்கள் அவனை போற்றுகிறார்கள் வழிபடுகிறார்கள்னு சொல்லிருக்கிறது அறநரிச்சாரம் அப்படின்னு ஒரு நூல் என்ன சொல்லுகிறதுன்னா பாம்பு சாப்பிட்ட ஜலமெல்லாம் எப்படி விஷமா மாறுகிறதோ அப்படி பக்குவம் இல்லாதவர்கள் என்னதான் எவ்வளவு அறிவு நூல்களை படித்தாலும் அந்த அறிவால் தன்னைத்தானே ரொம்ப பெருசாக நினைத்து கொண்டு கர்வத்தினால மயங்குவார்கள் ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் சொல்றார் ஒரு பொழுதும் கர்வம் அடையக்கூடாது ஒரு நிமிஷத்தில் போயிடும் எல்லாம் நம்முடைய அழகோ புகழோ பணமோ படிப்போ எது வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு ஆரோக்கியம் போய் மூளையில ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன ஆகும் படித்ததெல்லாம் போகத்தானே செய்யும் எனவே எப்போவுமே கர்வத்தை அடையக்கூடாது இங்கே கர்வத்தை பற்றி தான் அதிகமாக சொல்லியிருக்கோம் இருந்தாலும் மற்ற கருத்துக்களையும் எடுத்துக்கணும் இன்னும் அடுத்த குரலையெல்லாம் நாளைக்கு தொடர்ந்து படிப்போம்